சத்குருஸ்வாமிக்கு ஜெயம் குரு கிருப்பையால் கந்த அனுபூதி அருணு கிரணாதர் அனுகிரகம் பண்ண கந்தர அனுபூதி முருகன் கிருப்பையால் குரு கிருப்பையால் குருவேம் ஞானானந்தமே ஞானஸ்கந்தம் ஞானஸ்கந்தமே ஞானானந்தம் அவர் கிருப்பையால் சொல்றோம் நித்தியம் குமரா குமரா முருகாச்சரணம் மயூராதிருடம் மகாக்கியகூடம் மனோகாரதேம் மகச்சித்தகேஹம் மகீதேவேவம் மகாவேதாவம் மகாதேவபாலம் பஜேலோகபாலம் வள்ளிதிவசனாந்தஸ்மரணம் ஜெயதே சுபிரமோ முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா நேத்துக்கு பார்த்த அந்த பாசுரம் அனுபூதி பாசுரம் பதினெட்டுல உதியா மரியா உணரா மரவா விதிமால் அரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல் அமராபதி அமராபதி காவலா சூரபயங்கரண வந்து அந்த ராகம் தாளங்கிறது நாளுக்குனால சொல்லக்கூடாது தப்பா தவறா சொல்லக்கூடாது இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அந்த அனுபூதியில் இருக்கக்கூடிய பொருள் தாக்கம் வந்து அந்த நேரத்தில் அதிகமாக ராகத்திற்கும் தாளத்திற்கும் ஒரு உயர்வை கொடுத்து இது புரியுமான்னு தெரியல பெரியவர்களுக்கும் தெரியலாம் அடியன் வந்து எனக்கு அடியன் தெரியும் கண்டிப்பாக நான் நேரம் சொல்லிட்டேன் எனக்கு ராகமும் வரலை த தாளமும் எனக்கு வந்து அதில் வந்து அந்த விஷயத்தில் அந்த ஜானத்தில் சூன்யம் தான் அவருடைய பொருள் அர்த்தம் இருக்கு இல்லையா அர்த்த அது வசத்தி சிவபெருமானுடைய தன்மையை அந்த பஞ்ச முகமாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பஞ்சவிதமான உயர்வை காண்பிச்சுட்டு அவனுடைய புத்திரனான் ஹே சுவாமிநாதா அப்படின்னு இவருக்கு ஒரு அடைமொழிகள் அவருக்கு இருக்கிறது இவருக்கும் சேர்த்து அதோட சேர்த்து ஒரு அஞ்சு பிளஸ் இன்னொரு அஞ்சு சேர்த்து அப்படி உயர்வாக போன பாசுரத்தில் கவ அதில் என்ன காண்பீன் முருகப்பெருமானுடைய தன்மைகளை சொல்லி நம்ம அது சொன்னதுனாலேயே ரட்சிக்க வேண்டுங்கிறது அது ஒரு துன்றி இருக்கிற மாதிரி ஒரு பாவத்தோடு நேற்றுக்கு பார்த்ததில்லை இன்னி கூண்டானது பாசுரம் பத்தொன்போது வடிவும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமிழா இயல்வேல அரசியம் பாவி வெளிப்படினி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவாம் அடிய அடி அந்த மிலா அடி அந்தமிலா அயல்வே இந்த மிடிங்கிறது ஒரு வறுமை தாரித்யம் வறுமைங்கிறது தாரித்யம் தாரித்யம் அகற்றக்கூடிய அளவில் இது சொல்லக்கூடியது இது பொழுவாக மேலே பார்த்தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாரித்யத்தை வச்சு தான் ஒரு மேலெழுந்த வாரியாக அர்த்தம் அப்படி தான் அதிகமாக பார்க்கிறார்கள் ஆனால் சூக்ம அர்த்தத்தை பார்த்தா பக்தி தாரித்யம் ஞான தாரித்யம் அதனால் ஸ்கந்தனுடைய அனுகிரக தாரித்யம் அப்படி பார்த்தா ஓரளவுக்கு நமக்கு அந்த அனுபூத்தி லெவலில் இருக்கிற போது இந்த சூக்ம அர்த்தத்தை பார்த்த உயர்வாக நமக்கு புரிபடும் அது தெரியும் அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இவரோ அருணகிரிநாதரோ ஏற்கனவே பல தடவை இது பல தடவை இருப்பேன் கடைசி முடியலை வரைக்கும் நியூமா முருகனால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு கர்மா பௌத் மூன்று விதங்கள் சொல்வார்கள் இறைவனை அடைவதற்கு அதாவது அருவமும் ஒரு நாம ரூப குண இல்லாத பரபிரம்மமான இறைவனை அடைவதற்கு கர்மா பக்தி ஞானம் சொல்வார்கள் இந்த கர்மாவை பற்றி இந்த அனுபவத்தில் ஒன்றுமே பேசப்படலை அதை பற்றி ஒன்றுமே இல்லை அதனால என்னன்னா ஒரு தகுதி அடையகள் அனுபூத்தியான ஆத்ம ஜியான ஆத்ம அனுபவம் அடைவதற்குண்டான ஒரு இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அதை பற்றி பேச்சே இல்லை பக்தி உள்ளம் உருகி இருப்பது அப்படியே பிரவாகமா போறது கங்கா பிரவாகம் மாதிரி பக்தி பிரவாகனம்னு சொல்வார்கள் பகவதாதி பாகவதாதி கிரந்தங்கள்ல அப்படியும் அவருக்கு வந்து அனுபூத்தி அனுகிரகம் பண்ணப்புறம் வந்தது அவருக்கு சாஸ்திர ஜானங்கிறது அதாவது தமிழில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அது இலக்கணங்கள் மற்ற விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சைவ சித்தாந்த ஞானங்கள்லாம் ஏற்கனவே இருந்திருக்கணும் இவருக்கு அனுபவத்தை கிடைப்பதற்கு முன்னால் இவர் ஒரு பெரியவர் அவருக்கு வந்து ஒரு மந்திர உபதேசம் பண்ணாமல் பண்ணியிருக்கார் விஷயங்கள்லாம் முருகனை வழிபாடு செய்யு சொல்லியிருக்கார் மந்திரமெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு கரப்படுது அதாவது அவர் கேர் பண்ணாமல் போயிட்டார் அவர் அருணகிரிநாத அவருடைய வாழ்க்கை இருப்பது அதுக்கப்புறம் அவர் அந்த பிராணத்தியாகம் பண்றபோது தான் ஆட்கொள்ளப்பட்டார் அவருடைய பிரம்ம சமஸ்பர்சம் அவருக்கு வந்து நாக்கல தன்னுடைய ஞான வேலால எழுதியிருக்கார் பஞ்ச இது பிரண உபதேசம் பண்ணிருக்கார் சும்மாயிரு சொல்லறேன்னு சொல்லியிருக்கார் அவர் வந்து மெய்ப்பொருள் உணர்ந்து உணர்த்தி வைத்திருக்கார் அப்படிலாம் சொல்லியிருக்கார் அப்புறம் அனுபூதி பிறந்தளவேன்னு பின்னாலையும் சொல்றார் அப்போ அடைய வேண்டிய இடத்தை அடைவித்த அடைவிக்கப்பட்டார் அதுதான் எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கிறவன் அடைவிக்கப்பட வேண்டியவனும் எது எதுவாக இருந்தாலும் சரி இது வந்து மதத்தை தாண்டியது எந்த ஒரு ஜீவனும் அடைய வேண்டிய இடமும் அங்க முருகனுடைய அபரிமிதமான கருணையால அடைவிக்கப்பட்டார் அப்போ இவருக்கு வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அதாவது சாதனைங்கிறது ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அடைவிக்கப்பட்ட இடத்துல இருந்து கந்தனுடைய கருணையால் அவர் ஏற்கனவே உபதேசம் ஆனதுனால அவர் அந்த அனுபூத்திலேயே எல்லாம் பாடிருக்கார் அந்த திருப்புகள் அதனால் அது வந்து ஒரு மந்திரமாக எந்த திருப்புழாமும் இருந்தது இந்த அனுபூத்தை சொல்லவே பண்ண அதனால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமையை வைத்து அர்த்தங்கள்லாம் முதல்ல பார்த்துருவோம் ஆனால் சூட்சார்த்தத்தை பக்தி தாரித்யம் ஞான தாரித்யம் அதனால் அனுகிரக தாரித்யம் இல்லாமல் இருந்தால் என்ன இருக்குங்கிறப்போல் அர்த்தத்தை பார்த்தா நமக்கு வந்து நமக்கும் அந்த கந்தனுடைய அந்த கருணை கருணாகர கடவுளாக இருக்கக்கூடிய சொந்த கடவுளான கந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது என்ன சொல்கிறார் வறுமையாகற்றுவான்னு பேசுகிறார் மனம் நல்ல எண்ணம் வரணும் அதுதான் அடியினா தொடக்கும் அயில் வேலில் கூர்மையான வேலை மிடினா வறுமை அதுதான் சொல்கிறார் மிடி என்று ஒரு பாவி அந்த வறுமை தான் ஒரு பெரிய தாரிதம் அதுவும் இடா வயசில் பா தரித்திரம் தான் என்னுடைய கஷ்டம் அது சொல்கிறார் ஆதியும் அந்தம் இல்லாத கூறுமையான வேலை கொண்டோம் அப்படின்னா நடத்தோம்னா ஞானாயுதம் ஞானாயுதம் தான் வேலாயுதம் ஞான தண்டன்தான் அவர் வச்சிருந்துருக்கார் ஒன்றும் ஞான தண்டை வச்சிருந்துருப்பார் இல்லை ஞான சக்தியாக இருக்கக்கூடிய வேலை வச்சிருந்துருக்கார் அதுக்கு அம்மன் ஞானத்துக்கு மெக்ஞானத்துக்கு பிரம்ம ஜானத்துக்கு ஆதிங்கூடையா அந்தம் கிடையாது அது கூர்மையாக இருக்கணும் அகலமாக இருக்கணும் ஞானம் வறுமைங்கிற ஒரு பாவி வந்தால் இதே மேலொழுந்த வார்த்தையாக அப்போ கூர்மையாக வந்தால் இப்படி கூர்மையான ஞான சுரூப்பாக கூட வேலை கொண்ட ஹே முருகா ஞான பண்டிதா வறுமைங்கிற பாவி வந்தால் அழகு போயிடும் தனம் போயிடும் நல்ல எண்ணம் போயிடும் குணம் போயிடும் குடியும் போயிடும் குரமும் போயிடும் எல்லாம் போடும் குடியே போடும் அதனால் என்னுடைய வறுமை வறுமையை அகற்றுவாயாக அப்படிங்கிற அப்பட இது மேலெழுந்த வாரியாக காண்பிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்படி மேலழந்த வாரியாக பார்க்கிறார்க்க அதுக்கு மேல என்ன பார்க்கலாம் வறுமையை அகற்றுவதற்காக வறுமை பக்கத்துல வராமல் இருப்பதற்காக வறுமை அணு அணுகாமல் இருப்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு பாசுரம் வடிவும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி அடி அந்த அடி அந்தமிலா அயில்வேலவனே அயில்வேல் அரசேன் மிடி ஒன்று பாவி வெளிப்படையின அதுவே ஒரு தாரிதனா ஒரு பாபம் பாவி அப்படின்னு சொல்றாரு அதாவது இப்படி அரசேன்னு அவனை ராஜாதான் ஒட்டாண்டியா அதாவது ஆண்டியா கோவனாண்டியா இருந்தாலும் அவன் அரசன் தான் அதனால இந்த பொதுநலத்தை குறித்தும் லோகக்ஷேமத்தை கருதி போற்றக்கூடிய ஒரு பாடல் அருணகிரிநாதர் அதே மாதிரி மற்ற முருக பக்தர்களுக்கு மிடியன்ற பயம் இல்லை அதாவது வறுமை அப்படிங்கிற பயம் இல்லை அம்மா ஐகிகா ஆமுஷ்க பலனை கொடுக்கும்னு சொல்வார்கள் எதையும் கந்த புராணத்துலையும் சொல்கிறார் ஐகிக்கா ஆமுஷ்கிக்கன்னா இந்த உலகத்தில் வேண்டிய சுகங்கள் இந்த வேண்டிய உலகத்தில் இந்த வறுமையெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஆமுஷ்பிக்கா பரலோகத்தில் சுக்கங்கள் அதை அது கொடுக்கக்கூடியது அப்போ அருணகிரன் அதற்கும் கிடையாது அவருடைய முருக பக்தர்களுக்கும் அது வந்து ஆண்டவன் பால் வேண்டி அடையக்கூடிய ஆற்றல் உடையவர்களுக்கு மிடிங்கிற வறுமை என்ன செய்யும் இதனால் லோகக்ஷேமத்தை குறிக்கும் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இதை நாம் பார்க்கலாம் பார்க்க வேண்டும் அதுதான் அப்படிதான் பெரியவர்கள் பார்ப்பார்கள் அப்படின்னா அடினா ஆரம்பம் அந்தம் அ ஆரம்பம் அந்தம் இல்லை ஆதியும் அந்தமும் இல்லாத அது ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம ஞானம் அது கூர்மையாக இருக்கக்கூடியது அதாவது அவ்வளோ தீக்ஷமாக இருக்கக்கூடிய ஞானம் அதனால் அதை வந்து கையில் வச்சுட்டு கூட ஞான சக்தியாக கொண்டவனே அதை ஞான பண்டிதன் அப்படி அவன் ராஜா அது சந்தேகம் இல்லை கோணாண்டியாக இருந்தாலும் அவன் ராஜாவான் அப்படிப்பட்டது அதனால தான் ராஜலங்கார வேஷம் பண்ணுறார்கள் சரியாதான் இருக்குது அதனால நம்ம சற்றியை கொள்ளணும் உண்மையான விஷயத்தான் அப்போ வெளிப்படின்னா அந்த தாரிதரம் சொல்லப்பட்ட மிடிங்கிறது ஒரு பாப்பியா இருக்கு அதாவது இன் இன்மை இல்லாதது அப்படிங்கிறத ஒரு பாப்பியா இருக்கு பாவமாக இருக்கு பாப்பியா இருக்கு அதை தலை தலை தூக்கினா இந்த உலகத்துல அதாவது ஐகிக்க இந்த உலகத்துல இப்படி இருந்தால் வடிவம் போகும் தனம் போகும் மனசு போயிடும் நல்ல குணம் வராது குடி குளம் எல்லாம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மனசு போடும் புத்தி போடும் குணம் போடும் தன்மையாக பேசக்கூடியும் பேசுகிறதர் போடும் நல் குடியில் பிறந்தார் அதாவது நல்ல வம்ச நல்ல பண்புகள் கொண்ட வம்சத்தில் பிறந்தவர்களுடைய நட்பு போயிடும் சத்தங்க போடும் துஷ்டங்க போடும் இது சொல்கிற பாடலையும் வருது சிறிது இடியும் அணுகாதேன்னு பாடலாகவன் நம்மட்டில் இருக்கக்கூடிய ஞானத்தினுடைய வறுமை ஞானத்தில் வறுமை வந்தால் அதாவது சொன்ன மாதிரி பக்தி ஞானத்தில் ஒரு தாரித்யம் அதுதான் வறுமை வந்தா வாழ்வு போயிடுது புகழ் உடம்பு போயிடுது மனசு போயிடுது குணம் போடுது எல்லார்கிட்டையும் பிரியமா பேசக்கூடிய அன்பாக பேசக்கூடிய குணம் போயிடுது போயிடுது உயர்கூடி பிறப்பும் அந்த உயர்கூல ஒழுக்கம் அது போயிடுது போயிடுது அப்போ சத்தங்கம் போயிடும் துஷ்டங்கம் வரும் அடியார்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அருள் குடி போகத்தான் சச்சங்கம் இல்லாமல் போடும் துஷங்கம் வரும் அருள் வேண்டும் அதுதான் ஞானக்குடி குலம்ங்கிறது பெருமை இதே போல நான் ஞானத்தில் வறுமை வந்தால் இந்த நல்ல குணங்களெல்லாம் அழிந்து போது தேஞ்சு போடும் நாம் நினைக்கக்கூடியதுலையும் தாரிதமாக நினைக்கக்கூடாது எல்லாம் பெருசாக தா எனக்கு குருஜி உத்தரந்தார் ஹரிதாசகிரி குருன்னு எல்லாம் பெருசாக தான் நினைப்பார் அவர் எங்களுடைய சுவாமி ஞானானந்த சுவாமியுடைய பிரதம சிஷியராண்டவர் அப்படிதான் எல்லாம் பெருசாக கிராண்டாக தான் நினைப்பார் அவர் அதனால் நினைப்பதும் கிராண்டாக நினைப்பார் வறுமையாக அவர் கூடாது ஞானத்துக்கு தரிதிரவர் கூடாது பக்திக்கு தரிதிரம் வரவே கூடாது நல்ல மனசு பரந்த உள்ளவன் எல்லோரும் எப்படி லோகா சமஸ்தா சுக்கினோபவன் தான் பிரார்த்தனை பண்ணணும் ஆனால் சுவாமிநாதன் போனால் என்னன்னா ஞான பண்டிதாக லோகாசமஸ்தா சுக்கினோபவன் தரும் உலகம் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்போ வாழ்க்கையில் வறுமை வரக்கூடாது நல்ல காரியம் செய்ய முடியாது இம்மையிலையும் வறுமையும் கேடுதல் வரும் அதனால் பெருமானே ஞானத்திலையும் பக்தியிலையும் வறுமை வரக்கூடாது ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தாத்தா ஞான பண்டிதன் அதனால் முருகனுக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு தான் தெரியாது கோபிக்க தெரியாது அவனுக்கு கோச்சுக்க தெரியாதான் பரவாயில்லையே அவன் சூரபத்மன்கிட்ட அப்புறம் யார்கிட்டையும் கோச்சிக்கல அப்படியும் அருணகிரன் அவர் சொல்கிறார் மொழியும் அடியார்கள் கோடி கரு குறை கருதினாலும் வேறு முனிய அறியாதவர் பெருமாள்ன்னு சொல்கிறார் சொப்னத்தில் கூட அவர் வந்து நம்ம கோச்சிக்க மாட்டார் அதுவும் எங்கள் அவன் கையில் வகித்து வச்சுட்டு காமாட்சி மாதிரி எங்களுடைய குலதெய்வமான ஞான பண்டிதன் தண்டபாணி இண்டம் வச்சிருக்கார் அதனால் இக்ஷு தண்டான் கரும்பு கரும்பு தண்டத்தை வச்சிருந்துக்கார் அதனால் அவர் வந்து சொப்புறது கூட எங்கள கோச்சு கூடாது கோபப்படணும் கடலினை பணியும் அளவு முனிவு கனவில் அறியா பெருமாள் கனவிலும் அறியா பெருமாள் முனிவு கனவிலும் அறியா பெருமாள் முனிவு கோபத்து கொள்வதை கனவிலும் அறியா பெருமாள் யார் வேண்டியதாலும் கேட்ட பொருளையும் தியாதங்க சீலம் போற்றின்னு சொல்கிறேன் சுப்பிரமணிய சுவாமியை ஆராதனை செய்தா அதாவது நம்ம கோமநாண்டி பழனியாண்டி இது ஒரு முக்கியமாக சொல்லணும் இந்த இடத்துல அவசியம் சொல்லணும் முக்கியமாக சொல்லணும் இந்த மாதிரி ஒரு இதுதான் ஒரு மூட நம்பிக்கை இதுதான் ஒரு மூடநம்பிக்கை என்ன அதாவது நம்ம பழனியில் இருக்கக்கூடிய கோவனாண்டி பழனியாண்டி அப்படி இருக்கக்கூடிய ஆண்டிய ஆராதனை பண்ணால் புட படத்தை வச்சுருந்துருந்தால் தொடர்ச்சி எடுத்துருவான் அப்படின்னா அதுதான் ஒரு மடத்தனமான ஒரு மூட என்ன உண்மையாக இல்லை அவன் எதை தொடச்சி எடுத்துடுவான் தரித்திரத்தை தொடர்ச்சி எடுத்துடுவான் அதாவது நமக்கு மனசில் நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய எல்லங்கள் இல்லாமல் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சத்தங்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய தாரிதிரத்தை தொடச்சி எடுத்துருவான் நம்முடைய அஜியானம் அதை தொடச்சி எடுத்துடுவான் நமக்கு வந்து பக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையும் அதாவது பக்தியில தாரித்யம் இருக்க தொடச்சு எடுத்துருவோம் ஞானத்துல தாரித்யம் இருக்க தொடச்சி எடுத்துருவோம் அப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரக செல்வத்தை கொடுக்கக்கூடிய அதனால அந்த கண்டிப்பாக அந்த கோவலாண்டியா இருந்த படனியாண்டி கண்டிப்பாக வீட்டில் வைத்து கொண்டும் ஆராதனை செய்யலாம் பூஜிக்கலாம் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது இது பெரிய ஒரு மூட நம்பிக்கை அப்படிப்பட்ட பழனியாண்டி முருகவேளை வழிபடுவார்கள் இம்மையில் பொருள் வறுமை இருக்காது மறுமையில் அருள் வறுமை இருக்காது அப்பவர்களுக்கும் அதுதான் ஐமி ஐக்கிக்கா ஆமுழ்பிக்கா பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க அவர்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காதுல்ல சந்தேகம் கிடையாது அதனால் நம்ம பழனியாண்டி அதனால தான் இன்னும் சொல்லியன் ராஜ அலங்காரம்லாம் அவர் பண்ணுவார்கள் கார்த்தால கோமணியாண்டியாக இருப்பான் சாயந்திரம் ராஜ அலங்காரம் பண்ணுவார்கள் அப்படி இருக்கும் இன்னும் வேறு மறுபடியும் பார்ப்போங்கிற முக்கியமான விஷயத்தில் அப்படி முதலும் முடிவும் இல்லாமல் கூர்மையாக இருக்கக்கூடிய வேலாயுதம் தான் ஞானசக்தி ஞான ஸ்வரூபம் அதை கையில் வச்சு கொண்டேன் ராஜன் அவன்தான் வேளாண்டியாக தான் ராஜ அலங்காரத்தில் கூட ஞான பண்டிதன் அவன் அவனுக்கு இந்த மேலோட்டமாக பார்க்கக்கூடிய வறுமைன்னு சொல்லப்பட்ட ஒரு பாவி ஏற்பட்ட வழியில் வந்தால் மட்டும் இருந்தால் சரியராக அழகு போடும் தனம் இல்லை நல்ல மனசும் இருக்காது நல்ல குணம் இருக்காது பிறந்த கொடியினுடைய பெருமை இருக்காது பிறந்த குலத்தினுடைய பெருமையும் போயிடும் அப்போ இதெல்லாம் விட்டு விட்டு போயிடும் அப்படி இடத்துக்கு போயிடுறதே அதனால இதுலேருந்து எங்களை ரட்சிப்பாயாக ஆ சொல்கிறது என்னன்னா இது உங்களை ரஷிப்பாயாக அப்போ குடி வியப்பு குறிப்பு ஆச்சரியத்தை காமிக்கிறீங்க முதலும் முடிவில்லாத ஒரு ஆழ்ந்த கூர்மையாக இருக்கக்கூடிய வேல் வேல் ஆயுதம் ஞான் ஆயுதம் அதை கையில் வச்சு கொடு ஹே ராஜனே அதாவது ஞான பண்டிதா வறுமைங்கிற ஒரு பாவி தோண்டினால் சரீர அழகு போடுது செல்வம் போடுது நல்ல மனசு போடுது நற்குணம் போடுது குடிப்பிறப்பினுடைய உயர்வு போடுது குலப்பெருமை போடுது அடியோடு விட்டு வேறு இடத்துக்கு போயிடுமே அதனால நீ ரட்சிப்பாயாக அப்படிங்கிறார் திருவாதத்தில் ஆதியம் அந்தமில்லா அருட்பெரும் ஜோதி அதுதான் ஞான ஜோதி ஞானம் எப்பொழுதுமே கூர்த்தமை ஜானத்தால் சொல்வார் மணிக்கவாதன் அப்படியும் ஞானம் ஷார்ப்பாக இருக்கும் கூர்மையாக இருக்கும் முடிவும் முடிவும் ஆரம்பம் முடிவும் இல்லாத பிரம்ம ஜானம் அது பிரம்ம ஜானம் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான பண்டிதன் ஞான வேலை வச்சுட்டு இருக்கிறான் இல்லையா அதுதான் நம்ம பழனியாண்டு அவன் அவனை மையன் அதாவது ஹிருதயம் உருகி இதையும் உருகி வழிபட்டோர்களுக்கும் ஞானம் கிடைக்கும் அனுபூதி அடிவார்கள் அதுதான் அனுபூதியில் அவர் சொல்கிறார் அதனால் தொடர்ச்சி எடுத்துருவாங்கிறது அதுதான் நம்முடைய மூட நம்பிக்கை மிடன்று பாவி வறுமை மனுஷன் அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தது இந்த உலகத்தில் அதாவது இந்த பூ உலகத்தில் அதனால் அதை பாவிங்கிறார் உருவகப்படுத்தி சொல்லப்படுங்க அதனால் அழகு வடிவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி இப்படி அழகு செல்வம் நல்ல குணம் நல்ல குடியின் உயர்வு குறப்பெரும் எல்லா க்ஷேமங்கள் நலன்களையும் வறுமை வந்து அழித்து அதுதான் காமிக்கிறார் அதுவும் வறுமை போல இன்னாறு வறுமை என்று வேரில்லை மருவின் மொழிகள் தோர்வுபடும் வாய்ந்த குடிநர் செயல் மொழிகள் இறுதிப்படும் மற்ற இறப்பாது எல்லா துயனும் உடனாகும் அப்படின்னா வருது தரித்திர மிக்க வனப்பினை ஒடுக்கி சரீரத்தை தலைவர் தலைவியற்கு இடையே தடுப்பரும் கலாம் பல தடுப்பரும் அருண்கலாம் பலவிளைக்கும் தரித்திரம் அளவா சோம்பலை எழுப்பும் சாற்றரும் உலோபத்தை மிகுக்கும் தரித்திரம் மிக்க பொய்மை பேராசை தரும் இதில் கொடிய தொண்டிலையே சொல்றாரு அவ யார் சொல்றதும் கொடிது கொடிது வறுமை கொடிது இந்த பழனி திருப்புகளில் தான் சொல்கிறது முருகா பாழ்த்த வினையின் காரணமாக சிறியனுக்கும் மறுபிறப்பு வருமாயின் சிறிது மிடியும் அணுகாதே அருள் மிடியின்னா சொன்னது வறுமை அழுகாது அப்புறம் வேறு திருப்புகளில் பார்க்கலாம் நினைவு பாழ்படவாடி நோக்கிழந்து வறுமையாகிய தீயின் மேற்கிடந்து நெளையும் நீள் புழுவாயினும் இறங்கி அருள்வாயே இப்படி சொல்லார் இல்லானை இல்லாடும் மதியால் அப்புறம் இன்றெடுத்து தாயும் மதியாலும் ஒரு அப்போ மற்றவர்களுக்கு எப்படி வந்து மரியாதை கொடுப்பார்கள் போனால் ஜென்மத்தில் பூர்வார்த்திட்ட பாப புண்ணியங்கள் இருக்கு இல்லையா தானம் பண்ணாமல் இருந்தால் கெட்ட செயல்கள் பொருந்தவர்களுக்கு இந்த வறுமை பை வறுமை பை தாரித்யம் பிடிச்சிட்டு கஷ்டப்படுத்தும் இந்த அனுபூதி அடைந்து அருட்சொல்வம் இல்லாதவர்கிட்ட தான் உசுரில் பிரகாசம் ஞான செல்வம் நல்ல மனசு அருட்பண்பு அடிமை திறம் அடியார்களுடைய கூட்டம் அதாவது சச்சங்கம் இதெல்லாம் விலகி போடும் அந்த குறிப்பத்தான் இந்த அடிகளார் நம்ம அருணகிரி அடிகளார் உணர வைத்தார் அதனால மேலெழுந்த வாரியாளர் தாரிதத்தையும் பார்த்து நம்ம பக்தி ஞான தாரித்தத்தை பத்தி அதனால வறுமையால் மேலே சொன்ன இந்த ஆரும் விலகுவது போல அருட்சல்வம் இல்லாதவர்கள்ட்ட இவை எல்லாமே போய் சேர்ந்துடும் அதனால் எங்களுக்கு அனுகிரகம் செய்வாயாக அதனால் எல்லோரும் அந்த முருகனுடைய நீ அப்பா அருணகிரநாதருக்கு எவ்வளோ அனுகிரகம் பண்ணியோ அதில் ஒரு கொஞ்சமாவது எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி பக்தி ஜானம் பக்தியில் இருக்கக்கூடிய தாரித்யம் ஞானத்தில் இருக்கக்கூடிய தாரித்யம் அதெல்லாம் நமக்கு போகணும் அதுதான் முக்கியம் அனுகிரகம் அழை அடைவதேக்கக்கூடிய தாரித்யம் நமக்கு போகணும் அதனால வேளாயுற கடவுளே அதாவது ஞானம் ஞான சக்தி இருக்கக்கூடிய ஞான பண்டிதா வறுமை வந்தால் அழகு போன்றது அகலுவது போல அருள் இல்லாதருக்கு அதாவது உன்னுடைய அனுகிரகம் இல்லாதவர்களுக்கும் உன்னுடைய அந்த அனுகிரக சக்தி உயிர் ஒளி போன்றதெல்லாம் அகலிவடி தான் அதனால அருட்செல்வம் அதாவது எங்களுக்குடைய அனுகிரகம் அந்த ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொடுத்து அனுகிரகம் செய்வாயாக சொல்றார் ஞானஸ்கந்தார்ப்பணத்து விற்வேல் முருகனுக்கிறோரா